அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழி நாணுவார் பழி நாணுவார் தினை துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழியை கண்டு அஞ்சும் அறிவுடையவர் அதாவது பெரியோர்களால் பழிக்கப்படாத வண்ணம் வாழ வேண்டும் வள்ளுவர் அடிக்கடி இந்த பழிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார் அறத்துப்பாலே சொன்னார் செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி பழியஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் இல்வாழ்க்கையிலும் சொன்னார் ஆக பெரியோர்கள் பழிக்காத வண்ணம் வாழ வேண்டும் அறிஞர்கள் ஒழுக்கமுள்ளவர்கள் நம்முடைய செயல்களை தவறு என்று சொல்லாத வண்ணம் அது மாத்திரமல்ல பெரியோர்களே தங்கள் வாழ்க்கையில் பழித்து செய்யாமல் விடுகின்றவற்றையும் அப்படின்னும் பொருள் பழியைக் கண்டு அஞ்சும் அறிவுடையவர்கள் தினையளவு சிறிய குற்றம் தன்னிடம் கண்டாலும் அதனை பனையளவு பெரிய குற்றமாக எண்ணி அதை போக்கிக் கொள்வார் சிறு குற்றமும் இல்லாமல் வாழ்வதே உயர்ந்த வாழ்வாகும் செருக்கு சினம் சிறுமைனு சொன்ன இவரல் மான் பிறந்த மானம் மானா உபகையினர் ஆக இந்த ஆறு குற்றங்கள் இதற்கு முன்பு சொல்லப்பட்ட இரண்டு குரட்பாக்களில் சொன்ன ஆறு குற்றங்களில் ஒரு குற்றங்கூட தன்னிடத்தில் இல்லாமல் தன்னை காத்து கொள்ள வேண்டும் தினை பனை என்பன அளவு பெயர்கள் தன்னிடம் உள்ள பல பெருமைகளையும் தினையளவாக மதிக்க வேண்டும் தன்னிடம் தினையளவு குற்றம் உண்டாகிவிட்டாலும் அதனை பழிக்கு அஞ்சி பனையளவாக நினைக்க வேண்டும் அப்போதுதான் குற்றமே நிகழாமல் தடுக்க முடியும் பொறுப்பாக இருக்கணும் சின்னதான பெரிசாவை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது நம்ம வந்து பெரியவங்களுக்கு அழகு என்னென்னா சிறிய குற்றத்தை தவிரக்கூட பெருசாக நினைக்கணும் அப்படி இருந்தால் தான் முன்னேற முடியும் மனதை சரியா வச்சுக்க முடியும் இல்லாட்டி கொஞ்சம் விட்டோம்னா அது பெரிசா திருக்குறளில் நூற்றி தொண்ணூறாவது குரட்பா புறங்கூறாமையே இங்கே நாம நினைத்து பார்க்கலாம் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அயலாருடைய குற்றத்தை காண்பது போல தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலை பெற்ற உயிர் வாழ்க்கைக்கு துன்பம் உண்டோ துன்பம் இருக்காதுன்னு அர்த்தம் குற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சா பிறருடைய குற்றத்தை பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்காதுன்னு அப்ப சொன்னோம் ஆனா இங்க அரசன் தலைவன் ரொம்ப சரி பண்ணிக்கணும் ஜாகிரதையா தன்னை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கருத்து நாளடியார்ல நூத்தி பாடல் இவ்வாறு சொல்லுகிறது அங்கன் விசும்பின் அகநிலா பாரிக்கும் திங்களும் சான்றோரும் ஒப்பர்மன் திங்கள் மறுவாற்றும் சான்றோர் அகுதாற்றார் தெருமந்து தேவர் ஒரு மாசூரின் இதனுடைய பொருள் அங்கன் விசும்பின் அகநிலா பாரிக்கும் திங்களும் சான்றோரும் ஒப்பர்மன் அழகிய இடமகன்ற வானத்தில் விரிந்த நில போல பரவ செய்யும் மேன்மக்களும் தம்மில் பெரும்பாலும் ஒத்த பெருமையை உடையவராக ஆவர் அதாவது சந்திரனும் பெரியவங்களும் ஒன்று ஆனா ஆனால் அதைவிட இவர்கள் உயர்ந்தவர்கள் திங்கள் மறுவாற்றும் சான்றோர் அகுதாற்றார் தெருமந்து தேய்வர் ஒரு மாசூரின் ஆனால் திங்கள் களங்கத்தை தாங்கும் சான்றோர் தங்களுடைய நல்ல ஒழுக்கத்தில் ஒரு சிறு கரை படிந்தாலும் அதை பொறுக்காமல் உள்ளம் வருந்துவர் நிறைய இது சம்மந்தப்பட்ட ஸ்லோகங்கள்லாம் இருக்கு ஆனால் இதுக்கு நேர்மாறான வேற ஒரு ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது கல சர்ஷப மாத்திராணி பரச்சித்ராணி பஷ்யத்தி ஆத்மனோ வில்வமாத்திராணி பஷ்யன்னப்பி ந பஷ்யத்தி இதுக்கு நேர்மாறானது அது அதாவது தீயவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கடுகளவு சின்னதாக இருந்தாலும் மற்றவங்களுடைய குற்றத்தை பெருசாக சொல்லுவான் ஊர் முழுக்க தேவையில்லாமல் பரப்புவான் இப்போ நிறைய பார்க்குறோமே நாம் அதே மாதிரி தங்கிட்ட வில்லுவல அளவுக்கு பெருசாக இருந்தால் கூட அதை கண்டுக்க மாட்டான் ஆனால் மகான்கள் அப்படி இல்லை இதுக்கு நேர்மார் பிறரிடத்தில் இருக்கிற சின்ன குணத்தையும் பெரிசா காட்டுவார்கள் பரகுண பரமானுன் பர்வத்தீ கிருத்திய அது மாத்திரமில்லை பிறருடைய பெருமையை எடுத்து சொல்லுவார்கள் தங்களுடைய பெருமையை மறைத்து விடுவார்கள் பிரக்யாபய பிரஸ்ரயம் மற்றவருடைய பெருமையெல்லாம் நன்றாக எடுத்து சொல்லுவார்கள் சின்னதாக இருந்தால் கூட அது பெரிசா பெரிய பாகியம் இப்படிப்பட்ட குணம் இருக்குன்னு சொல்லி அவர்களை இன்னும் முன்னேற்றுவார்கள் பதவுரை பார்க்கலாம் பழி நாணுவார் பழிக்கு பயப்படுபவர்கள் தினைத்துணையாம் குற்றம் சிறிய குற்றம் தன்னிடம் வரினும் தோன்றினாலும்கூட அதனை சிறியதாகக் கருதாமல் பனைத்துணையா பெரியதாக கொள்வர் கருதி திருத்திக் கொள்வர் பழிக்கு பயப்படுபவர்கள் சிறிய குற்றம் தன்னிடம் தோன்றினாலும் அதனை சிறியதாக நினைக்காமல் பெரியதாக நினைத்து திருத்திக் கொள்வர் மனமார்ந்தே தேனி வேதகுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக